பாடம் எண்பத்தி எட்டு சந்திக்கும் போது நல்ல பேசுவதும் முகமலர்ச்சியுடன் இருப்பதும் விரும்பத்தக்கதாகும் தான் இறக்கையை தாழ்த்துவீராக அதாவது அவர்களிடம் பணிவுடன் இருப்பீராக பதினைந்தாவது அத்தியாயம் எண்பத்தி எட்டாவது மற்றொரு இடத்தில் அல்லாஹ் குருகும் நபியே நீர் கடுகடுப்பானவராகவும் கடினமான இதயமுடையவராகவும் இருந்திருந்தால் உம்மை விட்டு அவர்கள் விருண்டோடியிருப்பார்கள் மூன்றாவது அத்தியாயம் நூற்றி வசனம்